ना ना नमो वेदांत वेद्याय க்ஷிணே बुद्धि வேதாந்திசாட்சிணே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 சவஸ்தம் நருச்சியத்தை ஜன்மஜராூப்போ மகா நேமிர் கஷமாக சமீபன நக்நேமிமி வரைக்கும் அர்த்தம் பார்த்துருக்கோம் சந்திர நக்ஷத் நாணமச்சு சந்திரேண நக் நக்மிர்நீங்க சந்திரரூபம் சந்திரஸ்வரூபமாக இருக்கார் பகவான் கீதையில் நக்னம் அகம் சசி நக்த்திரங்களுள் நான் சந்திரனாக இருக்கிறேன் கீதையில் பத்தாவது அத்தியாயத்தில் இருபத்தோரா ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறத மேற்கோள் காட்டுறார் ஆச்சாரியர் அஹ நக்ணே நம அடுத்தது க்ஷமாக சமஸ்தாரியேஷு इतिवा. इति கஷைய ப்றிவீசி வால்மீகிவா சமஸ்தாரியேஷு சம ஏற்கனவே துன் இங்க அவன் அதுக்கு க்ஷம அப்படின்னா அதுக்கு பொருத்தமானவன் அர்த்தம் எல்லா காரியத்தையும் திறம்பட செய்வதற்கு பொருத்தமானவர் ஆஹா யாரெல்லாம் பொருத்தமாக காரியம் பண்ணுகிறார்களோ அவர்கள்லாம் மகாவிஷ்ணு ரூபம்னும் பா தியானம் பண்ணிக்கலாம் அதனால் யாரையும் அப்படி நினச்சா நமக்கு பொறாமல் வரும் அது பகவான்னு நினச்சிவிட்டா நமக்கு வந்து மதிப்பு தான் வரும் பகவான் அந்த இடத்துல அந்த விபூதியாக காட்சி அளிக்கிறார் ஆஹா சமஸ்த காரியேஷூ க்ஷமாக அவன் கத்தும் க்ஷமஹா அப்படின்லாம் சொல்லுவான் தற்காரியம் கருத்தும் சகாயவ க்ஷமகா அப்படிம்ப அந்த காரியத்தை செய்கிறதுக்கு அவன்தான் பொருத்தமானவன் அப்படின்னு சொல்ற இதனை இவனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல் இந்த காரியத்தை இவனால் செய்ய முடியும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த காரியத்தை அவன்கிட்ட விடுறது ரைட் பர்சன் ஃபார் ரைட் ஜாப்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஆஹ பகவான் கேட்கணுமா இவ்வளோ பெரிய சிருஷ்டி பண்ணுறவர் ஆஹ சமஸ்தாரியேஷு சமர்த்தா அது க்ஷமான்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் க்ஷமே இவா க்ஷமத்தேன்னு சொல்கிறார் க்ஷமத்தேன்னு சொன்னால் பொறுத்துக்கிறவர்னு அர்த்தம் வால்மீகி சொல்ற இவர் நாரதர் சொல்கிறார் க்ஷமையா பிருத்திவீசமாக பொறுமையில பூமிக்கு நிகர்வானவர்ங்கிறார் அவர் ஷமையானா பொறுமைங்கிற விஷயத்தில் பூமி எப்படி தன்னை தோன்றவனையே தாங்கிக்கிறது அதனால தான் திருவள்ளூர்ன்னு சொன்னார் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலையினர் பொறையுடைமை அதிகாரத்தில் சொல்லும் அதாவது அகழது நம்ம பூமி எது பண்ணுறவோ அது பொறுத்துன்னு தானே இருக்கு அப்போது பிருத்திவி சமஹான்னு சொல்லி அவரும் சொல்கிறார் வால்மீகி ராமாயணம் ஒன்று ஒன்று பதினெட்டு நம்பர் போட்டிருக்கார் அ க்ஷமயா பிருத்திவீ சமஹா திருவள்ளுவரும் திருக்குறளை சொல்லியிருக்கார் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நிலம்னா பூமி அகழ்வாரை தாங்கும் இப்போ நானே குழிக்குள்ளே இருந்தால் என்னை தாங்கிறது நான் தான் அந்த குழியை தோண்டியிருக்கேன் என்னையே தாண்டது தா தாங்கிறது என்னையே தாங்கிறது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை நம்மளை யாராவது இகழ்ந்து பேசினா அதை பொறுத்துக்கிறது உயர்ந்த குணம் அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு நினச்சிக்க அதனால் இவர் க்ஷமான்னு சொன்ன அப்போ எப்போ எப்பெல்லாம் நாம் இருக்கோமோ அப்போ நாம் ஈஸ்வரனாக இருக்கோம் எப்பெல்லாம் பொறுமை இழந்து கோவப்படுறோமோ அப்போல்லாம் நம்ம ராட்சஸனாக மாறிடுறோம் நம்மளே புரிஞ்சுக்க வேண்டிதான் ஆகா க்ஷமையாக பிருத்திவி சமஹா பிருத்திவின்னா பூமிக்கு சமம்னு இது வால்மீகி வச்சனா இது வந்து ஆச்சாரியால் வால்மீகியை கோட் பண்ணுறது இங்கே பார்க்குறோம் வால்மீகியை கோட் பண்ணுறான்னு கேட்குறா சில பேர் வால்மீகியை சில இடங்களில் கோட் பண்ணுறார் ஆச்சாரியால் அதாவது மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் கோட் பண்ணுறார் மகாபாரதம் தான் அதிகமாக கோட் பண்ணுறார் பாகவதத்தை தான் கோட் பண்ணலை அதனால் பாகவதம் ஆதிசங்கரர் காலத்தில் இருந்துதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் ரொம்ப இதை பிடி இதாக இருக்கிறவா ரொம்ப பிரியமாக இருக்கிறவா அதை ஒத்துக்க முடியாதுப்பா கஷ்டம் தானே ஆனால் பாகவத மாதிரி ஒரு உத்தமமான கிரந்தம் பார்க்கறது ரொம்ப ரேர் வித்யாவதாம் பாகவதே பரீக்ஷான்னா அறிவாளிகளுக்கு பரீட்சை எதில் வைக்கிறதுன்னா பாகவதத்தில் வையினா வித்யாவதாம் பாகவதே பரீக்ஷா ஒருத்தனுக்கு எவ்வளோ நாலெட்ஜ் இருக்குங்கிறத ப டெஸ்ட் பண்ணணும்னா பாகவதத்தில் கொஸ்டின் பண்ணு ஏன்னா அந்த ஸ்லோகங்களுடைய அமைப்பு அதனுடைய கிராமர் விஷயங்கள் அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் ஆதிசங்கரர் கோட் பண்ணலைங்கிறது ஒரு விஷயம் அதை சொன்னால் சில பேருக்கு கஷ்டமாக இருக்குது எதுக்கு அதை சொல்லுவானே அப்படின்னு பா எங்கேயுமே அதில் புராணங்களை நிறைய கோட் பண்ணுறார் பிரம்ம வயவர்த்த புராணங்கள் எல்லாம் கூட கோட் பண்ணுறார் ஆனால் பாகவதத்தை கோட் பண்ணலே நமக்கு வருத்தமாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை பாகவதத்தில் அவ்வளோ அழகான ஸ்லோகங்கள்லாம் இருக்குது ஆதிசங்கரர் விரும்புகிற ஸ்லோகங்கள்லாம் பாகவதத்தில் இருக்குது ஆனால் பாகவதம் வந்து ஆதிசங்கரர் காலத்தில் இருந்துதாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அது வேறு விஷயம் அது ரொம்ப முக்கியம் வெரி இம்பார்ட்டன்ட் கிடையாது சொல்கிறேன் ஆனால் அது சொன்னால் நிறைய பேருக்கு பாகவதத்தில் ரொம்ப அபிமானம் இருக்கிற வாழ்க்கெலாம் ஆதிசங்கரர் கோட் பண்ணலேங்கிறத சொல்கிற போது கொஞ்சம் மனசுக்கு இதாக இருக்குது அடுத்தது என்ன பார்த்தோம் முதல்ல நி கஷமாக க்ஷா க்ஷா அனம் சர்விகாரும் கஷிதா அவஸித்தீ க்மா கஷாய தி த்தித்தக்காரேச பாணனூத்தத்தை கோட் பண்ணுற சர்விகார க்ஷு க்ஷுங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்ன விக்காரம் எல்லா விக்காரமடைஞ்சாலும் ஸ்வாத்மனித விவர்தார அவஸ்தான் எது மாறினாலும் மாறாதவர் ஆகையினால் அவர் க்ஷா அதுக்கு என்ன சொல்கிறார் கஷாய மகான் பணிநீசூத்தம் அஹ இஷ்ட மக்காரேசா அஹ கஷானு வர்ணுமா ஆஹா க்ஷாய மஹா அப்படின்னு சொல்லி தக்காரஸ் மக்காராதேசான்னு சொல்லி கிராமர் ரூலை சொல்கிறார் டாபிக் என்னன்னா க்ஷாமாங்கிறது இருக்குது இல்லையா க்ஷமாக க்ஷாமா க்ஷமி சமீகனான் இருக்குது அந்த வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்கிறார் இலக்கண ரீதியாக ஆ க்ஷாத்தே கஷபித்தேஷு ஆகையினால என்ன ஆனாலும் சரி என்ன விகாரம் ஏற்பட்டாலும் அவர் விகாரமற்றவராக இருக்கிறார் கீதையிலே பார்க்குறோம் பகவத்கீதையில் பார்க்குறோமே இந்த தேகத்தில் எத்தனை விகாரம் வந்தாலும் நான்கிற தத்துவத்துக்கு ஏதாவது விகாரம் இருக்கோ ஆத்மாவுக்கு விகாரம் கிடையாது பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸுக்கு பாடிக்கு விக்ரம் இருக்குது மாடிஃபிகேஷன் இருக்குது மைண்டுக்கு மாடிஃபிகேஷன் இருக்குது இன்டெலெக்ட் கூட மாடிஃபை ஆறுது ஆனா வந்து ஐதி கான்ஷியஸ்னஸ் நெவர் மாடிஃபைட் ஏன்னா சவிகார சாட்சி நிர்வீகாரா சர்வ விகார சாட்சி நிர்வீகாரா சர்வ விகார அதிஷ்டானம் எல்லா விகாரத்துக்கும் அதிஷ்டானம் எதுவோ அது நிர்வீகாரமாக இருக்குது ஆகையினால பகவானை சவிகாரமாக பார்க்காமல் நிர்வீகாரமாக பார்க்குறோம் அமர்வாரே க்ரிதா அவஸி தா கஷ நம கய நம மொதல அப்புறமா நம அடுத்த சமக்கு ஈகத்தை சீத்தை சமீனா சோ காமயம் பிரேதி சொல்றோம்லியா படைப்புக்காக நன்கு திட்டம் போடுறார்னு அர்த்தம் கிரியேஷன் வர்றபோது கிரியேஷனை வெல் பிளான் பண்ணுறார்னு அர்த்தம் வெல் ஆர்கனைஸர் நன்றாக ஆர்கனைஸ் பண்ணுறார் நன்றாக பிளான் பண்ணுறார் நன்றாக திட்டமிடுகிறார் அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் क्षायो महा, इति निष्ठातकारस्य ஸாத்மனித மகா இது நஷாத்தேஷ மகாங்களை இல்லைங்க சரி விசித்திரபஞ்சு க்மா க்ஷமே சக்தி பத்தநராதம் க்மா அதாவது பக்தர்கள் பண்ணின தவறுகளை மன்னிக்கிறார் ஷமூஷ் சஹனே அப்படி சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் ஆஹா சர்வ விக்காரேஷு க்ஷபிதேஷு சுவாத்மன அவஸ்திதா இந்த அர்த்தம் என்னென்னா எல்லா விக்காரங்களும் தன்னிடத்தில் ஒடுங்குறதாம் அதான் அதிர்ஷ்டானம் சொன்னேன் எல்லா மாற்றங்களும் எவரிடம் ஒடுங்குகிறதோ அவர் க்ஷாமா என்று அழைக்கப்படுகிறார் அப்படி ஒரு அர்த்தம் அப்புறம் சிருஷ்டி அர்த்தம் சிருஷ்டி அர்த்தம் சமையக்கு ஈகத்தை ஈகத்தேனா சேஷ்டத்தை ஈக்சேஷ்டாயாம் அப்படின்னு தாது பாட்டு இத்துல காத் கர்த்தரிவ் லியூட்டி சமீகனா இத்தியா சிருஷ்டிதி அதாவது சமயக்கு ஈகத்தைனா நன்றாக வேலை பண்ணுறார்னு அர்த்தம் நன்றாக திட்ட பிளான் பண்ணுறார் நன்றாக வேலை பண்ணுறார் ஆகையினால சம் ஈகனா சமீகன சம்ங்கிறது உபசர்க்கம் ஈகுங்கிறது சேஷ்டா காரியம் பண்ணுறது ஆகவே நன்றாக திட்டமிட்டு வேலை செய்கிறவர் ஒழுங்கா வேலை செய்கிறவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் கிரம் சதா கர்வதீ விமுக்தோஜானமுத்தமயுஜியோ மஹேஜிய Kratus satram Satam Gatihi கிராதிசீ Devanam சுவஸ்வாத் யாத்துக்காரகேண பிரவர்த்திவா யோ வை விஷ்ணு யுக்கு அர்த்தம் சொல்லு சர்வயஸ்வரூபா எல்லா யஜ்ரூபமாக இருக்கார் அப்புறம் இன்னொரு அர்த்தம் சர்வதாம் தேவ்டி காரக யஜ ஆகாரண பிரவர்த்தேவா தேவர்களுக்கெல்லாம் எது பிரியம்னா யஜங்களை பண்ணிண்டே இருந்தால் தேவர்களுக்கு ரொம்ப பிரியம் எல்லாம் தேவர்களுக்கு யஜங்கள் பண்ணிண்டே இருந்தால் தனோ இந்திராயேஸ்வா அக்னேயேஸ்வா பண்ணிண்டே இருந்தால் தேவான் பாவயத்தனேன்தே தேவன் வரஸ்பரம் பாவயந்திரேயீதையில் மூணா அத்தியாயத்தில் பார்க்குறோம் யாத் கர்மணோய் லோக்கோய் கர்மந்தன ததம் கர்மகவுய முத்தர யஜ்ய கர்மா தான் பந்தப்படுத்தாதான் மற்ற கர்மாக்கள்லாம் பந்தப்படுத்தும்ங்கிற லௌகிக கர்மாக்கள்லாம் நம்மளை பந்தப்படுத்தும் வைதிக கர்மாக்கள்லாம் நமக்கு சித்தசுத்தியை கொடுத்து ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கும் ஆகையினால் யஜார்த்தாத் கர்மண அந்நா அயம் லோகா கர்ம பந்தன ஆகையினால என்ன இருக்குதுன்னா சர்வேஷாம் தேவானாம் துஷ்டிக்காரகோ இல்லை நமக்காக வேள்வி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாராம் தேவ தேவர்களெல்லாம் யஜங்கள்லாம் பண்ணுற உடனே அவர்களுக்கு சந்தோஷமாக துஷ்டிக்காரக்கா யஜ்யாக்காரேன பிரவர்த்தத்தை யஜ வடிவமாக பகவான் தேவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாராம் அதனால் யஜ்ஞோவை விஷ்ணுஹும் வேதமே அடிக்கடி சொல்கிறது யஜ்யோவை விஷ்ணு யஜ்யந்தான் விஷ்ணு கடைசியில் வரப்போகிறது யஜ்யோ யஜ்ய பத்திரி பிறகு பார்க்க ஆஹ் தைத்திரிய முதல் முதல்காண்டாம் ஏழாவது பிரஷ்னா நாலாவது அணுவாக்கத்தில் இந்த வாக்கியம் இருக்குதுன்னு காட்டுறார் ஆஹா யோ விஷ்ணு யஜமல்லவோ விஷ்ணு அப்படின்னு சொல்லி அப்புறம் யா எஷ்டியா அபி அயமேவய ய்ஜியா ஏய் திமை புண்ணை தேவதாதீன் பித்திருநீ ஆத்மாநாத்மனம் விஷ்ணுமே வஜந்தி தேதி ஹரிவம்சே ய அதாவது யமும் இவர்தான் வழிபடப்பட வேண்டியவரும் இவர்தான் இஜய்யா இஜியனா பூஜ்யம் இஜய்ய இஜ் பூஜனை அது மாதிரி இஜ் ந யஜதி யஜ்ஜு இருக்குது இஜ் இருக்குது ஆஹா இஜ்ஜியகான்னு சொன்னால் இதிலேருந்தான் இஷ்டிலாம் வந்தது இஷ்டாபூர்த்தம் இதெல்லாம் சொல்கிறோமே ஆஹா எஷ்டவியகான்னு சொன்னால் என்ன அர்த்தம் இஷ் இஜியகாங்கிறதுக்கு எஷ்டவியகாங்கிறது எஷ்டவ்யானால் பூஜிக்க தகுந்தவன் அர்த்தம் அயமேவ விஷ்ணு தான் யஜரூபமாகவும் இருக்கார் யஜத்தில் பூஜிக்கப்படுறவராகவும் இருக்கிறவர் விஷ்ணவே விஷ்ணவே பரமாத்மனே சுவாஹா ஸ்ரீ விஷ்ணவே சுவாஹா விஷ்ணவே பரமாத்மனை இதன் நமமா அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணுறோம் அதுக்கு ஸ்லோகத்தை கோட் பண்ணுறாரு ஹரிவம்சத்திலருந்து ஏ யஜந்தி மகை புண்ணை எவர்கள் புண்ணியமான யஜ்யங்களால் பூஜை பண்ணுகிறார்கள் தேவாதீன் தேவதாதீன் பித்ருன்னபி பித்ருக்களுக்கும் சரி தேவதைகளுக்கும் சரி ஆத்மானா ஆத்மானம் ஆத்மனா நித்யம் ஆத்மானம் தன்னை ஆத்மா நித்யம் ஆத்மனா விஷ்ணுமேவந்தி தேர்கள் விஷ்ணுவத்தான் ஆத் விஷ்ணும் ஆத்மானம் vai பரமாத்மாவை te, தேயந்தி ஆத்மனா யஜந்தி இதில் வேதாந்தமாக அடங்கியிருக்கு அதாவது பூஜை பண்ணுறவனும் யாருன்னா Vishnu தான் ஹோதா ஆஹ ஆத்மனா ஆத்மானம் விஷ்ணுவேவய யஜந்தி தே தே யஜந்தி அவர்கள் பூஜை பண்ணுகிறார்கள் ஆகா விஷ்ணுவைத்தான் தேவதைகளை பூஜை பண்ணாலும் பிதற்களை பூஜை பண்ணாலும் யாரை பூஜை பண்ணாலும் சரி எல்லாம் விஷ்ணுவைத்தான் பூஜை பண்ணுகிறார்கள் சரி அடுத்தது மகேஜ்ஜியா இஜியஹான்னு சொன்னால் பூஜைக்கு தகுந்தவன் மகேஜ்ஜியா அடுத்தது தேவதாசு எஷ்டவியாசு பிரகர்ஷேணய மோட்சஃபலதாத் ருவாத் இது மகேஜிய எத்தனை தேவத்தை சர்வாசு தேவதாசு எஷ்டவியாசு கீதையில் சொல்கிறார் இல்லையா தேவான் தேவயஜோ யாந்தி மதுபக்தா யாந்தி மாமபி அப்படிங்கிறார் ஆகா எல்லா தேவத்தைகளும் பூஜிக்க தகுந்தவர்களாக சர்வாசு தேவ எஷ்டவியாசு சர்வாசு தேவதாசு எஷ்டவியாசுன்னு எனர்த்தம் பூஜிக்கப்பட வேண்டிய எல்லா தேவதைகளிலும் பிரகர்ஷேன எஷ்டவியாக நன்றாக பூஜிக்கப்பட வேண்டியவர் யாருன்னா மகாவிஷ்ணு மகேஜ்ஜியாக ஏன்னா மோட்சமிச்சேஜனார்தனாத் மோட்சஃபலதாத்ருவாத் இவர்தான் மோக்ஷபலனை கொடுக்கிறவரான் மற்ற தேவதைகள்லாம் அர்த்தகாமத்தைதான் விஷயசுகத்தைதான் கொடுக்கும் இவர் ஒருத்தர் தான் மோட்சத்தை கொடுக்குறவர் குருவை கொடுப்பார் ஞானத்தை கொடுப்பார் மோக்ஷத்தை கொடுப்பார் அதுக்கு காரணமான சித்தசுத்தியை கொடுப்பார் சாதன ததுஷ்டைய சம்பத்தியை கொடுப்பார் ஆகையினால் மோக்ஷபல தாத்ருவாத் பிரகர்ஷேன எஷ்டவியா எந்த கர்மா பண்ணாலும் சரி அந்த கர்மால் ஸ்ரீ விஷ்ணவே சுவாஹா ஆகினால் யஜ விஜ் யஜ்யத்துக்கு விஷ்ணு இது அதனால தான் புருஷசுக்தம் முழுக்க யஜந்தானே தேன தேவா அயஜந்த அதுலேயும் கடைசியில் என்ன பண்ணுறோம் வேதாஹமேதம் புருஷம் மகாந்தம் அத மஹேஜிய ஆதித்தவர்ணந்தமசுபாரே சர்வாணி ருபா விஜித்திய எல்லா ஊப்பங்களையும் தூக்கி போட்டு தீர நா அபிவதையாஸ்தே சர்வாணி ஊப்பி நாச்சி நாமங்களா நீக்கி நர்த்தம் அபிவதனை எதாஸ்தே எது இருக்கோ ஆகையினால மகேஜ்யா புருஷசூக்தத்தை பார்த்தாலே மகேஜ்யா அடுத்தது யூ பகிதா கிரது யோ யஜபதிர்யஜ்வா யஜ இல்லை இங்கே வந்து யஜ்யோ மகேஜ்யஷ்ச்ச கிரதுசத்திரம் எல்லாம் யாகமாக வந்துன்னு இருக்கு ஆகினால இங்கே அதாவது யூபஸ்தம்பம் நட்டு பண்ணக்கூடிய கர்மாவுக்கு கிறத்துகுன்னு பேர் யூப்பசஹிதா யஜ்யா கிருதுகு யூபஸ்தம்பம் இப்போ கோயிலில் கொடிமரம் நட்டு கும்பா பூஜை பண்ணுறது இருக்குது கொடிமரம் நடாமல் பூஜை பண்ணுறது இருக்குது கொடிமரம்லாம் வச்சா துவஜஸ்தம்பமெல்லாம் வச்சா அதுக்கெல்லாம் ரூல் இருக்குது எல்லாம் கிராமத்தில் கொடிமரம் இங்கே ராஜகோபுரம் கேட்டுங்குருவான் அதுக்கு தெரியாது போம் கொடிமரம் வைக்கிறது ராஜகோபுரம் கட்டுனா கௌரவம்னு நினச்சுருக்கான் அது கெளரவம் இல்லைப்பா கொடிமரம் வைக்கிறது ராஜகோபுரம் கட்டுறதும் அதுக்கு தகுந்த மாதிரி கர்மாக்கள்லாம் கூடணும் அதாவது கோவிலில் வந்து கோவில் பெருசாக பெருசாக பூஜையும் கூடணும் பூஜையை கூட்டாமல் விரும்பின கோயிலில் பரிசாக்கி வச்சு என்ன பண்ணுறது துவஜஸ்தம்பம் கட்டினா பிரம்மோத்சவம் நடத்தணும் வச்சா துவஜஸ்தம்பத்தை மாத்திரம் வச்சுட்டு உற்சவமே இல்லைன்னா தெரியாது போவோம் ஜனங்களுக்கு கிராமத்தில் எல்லாம் ஜனங்களுக்கு தெரியும் இப்பெல்லாம் பார்க்குறேன் ஏ கொடிமரம் வைக்கணும்பா அப்படிம்பா ஏ எதுக்குப்பா கொடிமரம் வைக்கணும்னு தெரிய வேண்டாமா பாவம் அவங்கள அஜானந்தான் ஆஹ் யூப்பசகிதா யூப்பஸ்தம்பம் வச்சு பண்ணக்கூடிய கர்மாவுக்கு கிரத்துகுன்னு பேர் இன்னும் இன்னொரு பாஷையில் சொன்னால் பலி சகித யக்ஞ ஆடோ குதிரையோ எதை வந்து பலி கொடுக்குறோமோ அந்த பலியோட குடிநேன யூபஸ்தம்பத்தில் தான் பசுவ கட்டணம் அப்போதானே பார்த்தோம் தர்மயூப்போ மகாமக அப்படி பார்த்தோம் இல்லையா அது மாதிரி யூபசிதிரும் என்ன சொல்கிறார் யா யஜந்தி ஏ விஷ்ணு சர்வாம் தேவா திருப்திகாரக துஷி காரக தூபேணி விஷ்ணோர்மய விஷ்ணு இஷ்டியரிவம் வச்சனமோ ஆச்சார வந்து மோஷதாத்திருக்கூ ீஹ்ரி யு தூபூபுஷர் ஓகே யூபி யு ஆ लक्षणं त्रायते ஆசத்தியுப்பை சோதனா சத்தம் எல்ல மகேஜ் கற்று சத்தம் ஆசியுப்பை ஆசத்தியுப்பைத்தான் இவர்தோல் ஆசீத்தி ஆசீரன் நேயுனப்பிரணக சத்தம் அது தனி ஆகம் தூபம் அதுவும் ப்ரமந்த ஆஹ ஆசீத்த ஆசத்தியுப்பைத்தோதனையோ அந்வணம் சப்த சீரன் தைத்திர சமீப ஏம் விவாம்சத்திரமு பயந்தி என்ன படித்ததுன்னா ஞாபகத்துக்கு வருது இத்தி உதாரணம் போத்தியம் ஷேர் ஆசத்தியுபைத்தி சோதனாலக்ஷணம் கிர சத்ரம் ஆசத்தி உபைத்தி அதாவது சத்ரம்னா ரொம்ப நாள் பண்ணுற யாகம் தொடர்ந்து அப்பா பண்ணி அதை பிள்ளையும் பண்ணின்னு ச மகா சத்ரயாகங்கிறது நூறு வருஷம் சத்ரயாகம் நடந்தது ஆயிரம் வருஷம் சத்ரயாகம் நடந்தது இப்படிலாம் சொல்லி புராணங்களில் படிக்கிறோம் சத்ரங்கிறது பெரிய யாகம் தொடர்ந்து பண்ணுற பெரிய யாகத்துக்கு பேர் சத்ரம்னு பேர் சோதனாலக்ஷணம்னு போட்டார் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஆசை ஆசத்தி ஆசக்தி உபைத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இன்னொன்று சதகா திராயத்தே இவா சாதுக்களை எல்லாம் காப்பாற்றுறார் நல்லவர்களை எல்லாம் பாதுகாக்கிறார் சாது நாம் பரித்ராணம் சாதுக்களை எல்லாம் பகவான் காப்பாற்றுறார் ஒழுங்கா இருக்கிறவன பகவானே நான் ஒழுங்கா இருக்கேன் என்னை காப்பாத்து அப்படின்னா எல்லாம் பாதுகாக்கிறார் யார்கிட்ட இருந்துன்னா அவனுக்கு வர்ற துக்கங்கள் தீயவர்களிடமிருந்து வரக்கூடிய துக்கங்களை எல்லாம் காப்பாற்றுறார் விஸ்வாமித்ரர் யாகம் பண்ற போது பகவான் வந்து கூட இருந்து யாகத்தை காப்பாத்தினார் அப்படி சாதுசம்ரட்சணம் கர்த்தி அஹ சதாய சத்திரங்க சத்திரத்துக்கு ரெண்டர்த்தம் சத்திரங்கிறது ஒரு யாகவிசேஷம் சாஸ்திரத்தில் சொன்ன யாகவிசேஷம் நம்பர் ஒன் நம்பர் டூ சாதுக்கிழக் காப்பாற்றார் இந்த இடத்துல சதங்கிறது ட்வித்தீய்திபன சன் சந்தோ சந்த சந்தம் சந்தோ சத்த இல்லாட்டி சதகாங்கிறது திருத்த ஷஷ்டி பக்தி போடப்படாது சதகாங்கிறது வந்து சாதுக்களை திராயத்தே காப்பாற்றுகிறார் ஆகையினால் அவர் சத்ரம் அதனால் சதகா திராயத்தேதி சத்ரம் அப்போ சத்ரஷப்துக்கு சாது ரக்ஷகான்னு அர்த்தம் சாது ரட்சகா சாது திராணா அப்படிலாம் அது அடுத்தது சதாங்கதி சதாம் ூ நானியாதி சாங்க சாங் கரம் முூ நாமி நமீணா முமு அதியோ கத்தியோர்மா இல்லை மோஷாத்தியை மோஷாளுக்கு கதி யார் ந நனா கீதையில் இருக்கு என்னது தமே அசங்கசிரேண திருடேனி தத்த்பதம் தரிமர்வியம் எஸ் கவர்த்தி பூய தமேவா புருஷம் பிரப்தி பிரசுத்த புராணி பகவான சரணாகதி பண்ணும் சொல்லியிருக்கு வைராக்கியத்தை பண் அடுத்து இந்தசாரத்தில் வைராக்கியத்தை சம்பாதிச்சுட்டு வேண்டான்னு சொல்லிட்டு பகவானையே கத்தின்னு நினச்சிட்டு போகணும் சன்னியாசம் மந்திரம்லாம் அப்படித்தானே இருக்குது எல்லாம் பகவானே நான் எல்லாத்தையும் விட்டுவிட்டேன் நீயே கதி அப்படின்னு தானே சந்யாசம் பண்ணுறோம் சதாநாம் சதாம்னர்த்தம் முமுக்ஷூணாம் அந்யா கதி நாஸ்தி ஆஹ சதாம் முமுக்ஷூணாம் கதி மோக்ஷத்து மோ முமுக்களுக்கு கதியாக இருப்பவர் புகலிடமாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் அடுத்து சர்வதீ சாங்க எல்லாம் முடிஞ்சாச்சு இப்போ அடுத்து சாம்பாண்டம் பண்ணிஷரி சர்வதரிசி எல்லாத்தையும் பார்க்குறார் அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்குறார் அர்த்தம் சர்வேஷாம் பிராணினாம் சர்வேஷாம் பிராணி நாம்னு சொன்னால் என்ன அர்த்தம் இந்த இடத்துல முக்கியமாக மனுஷியானாம் மற்ற ஜீவன்லாம் மற்ற சரீரத்தில் இருக்கிற ஜீவன்லாம் இல்லை ஆக பிராணினாம் இந்த இடத்துல சர்வேஷாம் மனுஷியானாம் மனுஷியசரீரே வர்த்தமானானாம் ஜீவானாம் மனுஷிய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள் கிருத்த அகிருத்தம் சர்வம் செய்த செய்யாத சர்வம் பஷ்யதி அதாவது செய்ய வேண்டிய புண்ணியம் பா செய்ய வேண்டிய புண்ணியம் செய்யக்கூடாத பாபம் ஆகையினால புண்ணிய பாபம் எல்லாத்தையும் பசியத்தி என்னதுன்னா ஸ்வாபாவிகேன போதேன இது ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு சுவாபாவிகேன போதேனை இது சர்வதுஷி இதை கான்ஷியன்ஸ்னு சொல்லலாம் நம்ம மனசாட்சியே சொல்லும் नम मनसाक्षी रूपार भगवान चल के ना इन्हेम पड़वेंदूा पड़ी ने पड़वेंद विटे अहम जाना बोधे स्वाभाविक बोधेन हिंदी पट करेक्टा अवाभाविक बोध से समस्त प्राणियों के संपूर्ण कर्मा कर्मको देखते हाई इसलिए सर्वदर्शी हाई தானே சம்ஸ்டர் துனியும் அவ்வளவுதான் லாங்குவேஜ் எல்லாம் இல்லை நபும்சக்துவாத் சத்ரேதி சத்ரேதி சுபக்தாணம் மோட்சஹேத்து அபரோட்ச ஜான ஜனகசிரவணாதி பிரதிபந்தானி ரொம்ப அழகரிச்சிட்டுருக்கார் இவர் அதாவது சதாம் திராயத்தேன்னு இருக்கு இல்லையா இல்லையா சத்திரம் சதாம் கத்திகி அதுக்கு அர்த்தம் சொல்கிறாரு பாருங்க ஸோ பக்தானாம் முமுக்ஷூனாம் தன்னுடைய பக்தர்களாகிய முமுக்ஷுக்கு மோக்ஷேத்து மோட்சஹேத்து என்னது அபரோக்ஷான ஜனக்க அபரோட்ச ஜானத்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரவணாதி பிரதிபந்தகானி ஸ்ரவணம் முதலான பிரதிபந்தகங்களையெல்லாம் நிரசிய நீக்கி ஸ்ரவணாதி பிரவர்த்தனா பூர்வகம் சிரவணத்தில் ஈடுபடுத்துகிறாராம் இந்த ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இடைஞ்சல் இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறான் பண்ணிவிட்டு ஸ்ரவணாதி பிரவர்த்தன பூர்வகம் சம்சார நிவர்த்தக ஞானப் பிரதானேன சம்சார நிவர்த்தியை கொடுக்குற ஞானத்தை கொடுக்கறதுனால ரக்ஷணாத் சதாம் கத்திகி அப்படின்னு தாரக பிரம்மாநந்தாவோட வியாக்கியானம் ஷரணம் சதாம் கத்திகினா அயமேவ சரணம் அதுக்கு விளக்கம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அதாவது ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு இடைஞ்சலை எல்லாம் நீக்கி ஸ்ரவணம் பண்ண வச்சு சம்சாரத்திலேருந்து விடுவிக்கிறார் ஆகையினால சத்து சாதுக்களுக்கு கத்தியாக இருக்கார் அப்படின்னார் சர்வதரிசி சர்வம் திரட்டும் சீலமத்திய சுப்பிய ஜாத எல்லாம் கிராமர் பாயிண்ட் கிருதாக்கிருத்தம் கிருத்தம்னா என்ன விஹித்தங்கிற சாஸ்திரத்தில் சொன்னது அகிருத்தம்னா என்ன விஹித்த அந்நிய பிரதிஷித்தம் புண்ணிய பாப்பாத்மகம் கர்ம கிருத்தா கிருத்தம்னா என்ன அர்த்தம் புண்ணிய பாப்பாத்மகம் கர்மை இல்லாட்டி இன்னொன்று எத்வா அகர்த்தவ்யம் சத்து எது கிருத்தம் தத் கிருத்தம் செய்யக்கூடாததை செய்யறது கிருத்தம் கிருத்தம் எது செய்யணுமோ அதை செய்யாமல் இருக்கிறது அகிருத்தம் செய்யக்கூடாததை செய்யறது கிருத்தம் செய்யக்கூட செய்ய வேண்டியத செய்யாமல் இருக்கிறது அகிருத்தம் அப்படின்னு ஒரு மீனிங் சொல்லலாங்கிறார் ரெண்டு மீனிங் சொல்கிறார் ஸ்வபாவேன ஸ்வபாவேன என்னென்ன அர்த்தம் அவித காமா விசேஷ முீவன்முக் வாமதேவாதி சாத்மாஸ்விய விமுக்து சுவாவங்க அர்த்தம் இவரு போடலோன சுவாபாவிகேன போதேனுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு ஒன்றும் வியாக்கியானத்தில் காணும் தாரக பிரம்மாநந்தில் காணும் சுவாபாவிகேன போதைனைன்னா அவருக்கு அது பகவானுக்கு அது ஸ்வாவம் எல்லோருடைய அது சர்வஜத்வம்னு அர்த்தம் சர்வஜினாக இருக்கார்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லலாம்னா நமக்கே தெரியுது நம்ம மனசாட்சி ரூபமாக இருந்துன்னு பகவான் நீ இதெல்லாம் இந்த தப்பெல்லாம் நீ பண்ணியிருக்கே இந்த பண்ண வேண்டியதை நீ இதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்ட பண்ணக்கூடாதெல்லாம் நீ பண்ணிருக்கே அப்படின்னு நம்ம மனசாட்சி ரூபமாக இருந்து நமக்கு புரிய வைக்கிறார் அப்படியும் சொல்லலாம் ஆஹா நம்ம நம்ம நினச்சிட்டு இருக்கோம் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கோமே ஆஹா நம்ம மனசாட்சியை நம்ம ஏமாற்ற முடியாது மனசாட்சி ரூபமாக இருக்கிற பகவானை நம்ம ஏமாற்ற முடியாது ஆஹா பகவானுக்கும் தெரியும் பகவானுக்கு தெரியுங்கிற போது துவைத்தம் நான் பண்ணுறது யாருக்கும் தெரியாது தப்பு நான் பண்ணுற நல்லதும் யாருக்கும் தெரியாது தனியாக பண்ணிட்டு பண்ணுற நல்லது யாருக்கு தெரிய போகுது தனியாக பண்ணுற தப்பு தனியாக பண்ணுற நல்லது யாருக்கும் தெரியாது ஆக நம்ம தர்மா தர்மங்களை அவர் அறிவார் பகவானுக்கு சாட்சி கர்ம சாட்சின்னு பேர் பகவானுக்கு கர்ம சாட்சின்னு பேர் கர்ம பல தாத்தான்னு பேர் அதனால தான் நம்ம எந்த கர்மா பண்ணாலும் சாட்சியாக வச்சுக்கிறோம் அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஒரு இது நல்ல ஃபேமஸ் ஸ்லோகம் ஒன்று அதாவது மனசு இது மனுஸ்மிருத்தியில் கூட வருதுன்னு நினைக்கிறேன் அதாவது நாம் பண்ணக்கூடிய கர்மாக்கள்லாம் சூரியன் நட்சத்திரங்கள் விரக்ஷங்கள்லாம் அதனால தான் நம்ம வந்து கர்மா பண்ணுறத அஸ்வத் நாராயண சந்நிதவ அரச மருத்தோட சாட்சி சொல்கிறோம் நதி சாட்சி பிராமண சாட்சி தேவசாட்சி பஞ்சபூத சாட்சி இத்தனை சாட்சியாக நான் கர்மா பண்ணுறேன்னு நம்மலாம் சொல்கிறோம் அதே மாதிரி தான் கல்யாணம் பண்ணுறது அக்னி சாட்சியாக கையை பிடிச்சாச்சு டைவர்ஸ் எல்லாம் பண்ணலாமான்னு கேட்குறோம் அக்னி சாட்சியாக பிராமண சாட்சியாக நீ கைய பிடிச்சி கல்யாணம் பண்ணின்னு இருக்கியே டைவர்ஸ் பண்ணலாமா அப்படின்னா ஐ டோன்ட் பிலீவ் இது சம் கஸ்டம்ஸ் ஐஎம் ஃபாலோயிங் பிகாஸ் ஆஃப் சோஷியல் ப்ளஷர் ப்ரெஷர் ஐ ஆம் டூயிங் தட் இட் லுக்ஸ் நைஸ் அவ்வளோதான் இன் தட் டே இட் லுக்ஸ் நைஸ் அதனால் அவங்களை அவங்களுக்கு அதை பற்றியே தெரியாது என்னப்பா இது நீ வந்து இப்படி அக்னி சாட்சியாக அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பகவான் இது பண்ணு ஏன்னா அவங்களுக்கு திருஷ்டந்தான் ப்ர பல முக்கியம் அதிருஷ்டத்தை பற்றி எங்கே கவலை அது மாத்திரம் இல்லை எனக்கும் பணம் இருக்குது உனக்கும் பணம் இருக்குது எனக்கும் படிப்பு இருக்குது உனக்கும் படிப்பு இருக்குது அந்த காலம்னால் அப்படி இல்லை உன்னடிப்பன் பண்ணி நான் இருக்கணும் தலையெழுத்து தர்மம்ங்கிறது வரையவே வராது எல்லாத்துலேயும் தர்மங்கிற சப்தத்துக்கு அர்த்தமே கிடையாது கேவல் அர்த்த காம என்ன பண்றது ஆனால் இத்தனையும் பார்த்துட்டு இருக்கார் பகவான் சும்மா ஒரு இத்தனோண்டு விஷம் அணு அனுப்பிச்சுட்டார்னா இப்படியே உள்ள அவங்க உள்ள உட்காந்துருக்கானு என்ன பண்றதுன்னு தெரியாமல் மொழிக்கிறானே கேட்குறானே பதினாலாந்தேதிக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடுமா சரியா போனால் என்ன சரியா போகட்டா என்ன இல்லை இல்லை என்ன பண்ண போகிறேன் நீ சரியாக போன போறேன் என்னதான்ப்பா பண்ண போகிறேன் என்ன இல்லை நார்மலாக லைஃபில் என்ன சரி நார்மலாக லைஃப்பில் லீடு பண்ணி என்ன பண்ண போகிறேன் சொல்லி என்ன இப்படி கரெக்டாக நான் என்னத்த சொல்கிறது அப்படின்னா இல்லை உனக்கு ஒரு தெளிவு வேண்டாமா சரி 15 சரி இத்தனை நாளாவது இருக்குது இப்போது கொஞ்சம் யோசிக்கப்படாதா பகவான் உன்னை ஒரு இடத்துல உக்காத்தி வச்சு திங்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கா குவாரண்டைன் பண்ணி ஏகாந்தே சுகமாசியதாம் ஏகாந்தத்தில் சுகமாக இருக்க சுகமாக இருக்கேன் துக்கமாக உட்காந்துருக்கேங்கிறான் ஏகாந்தே சுகமாசியதாம் பரதரே சேத சமாதீயதாம் அந்த பிரம்மனில் மனசவை சங்கராச்சாரிய சொல்கிறார் கிடச்சதுன்னா சான்ஸ் அப்படி இருக்க வேண்டாமோ ஏகாந்தே சுகமாச பரபரப்பாக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு அலைஞ்சுண்டு மனசாந்தி இல்லாமல் அலையிறதுக்கு பதிலாக கேட்டால் எல்லாம் தலையழுத்துன்னு வேறு சொல்லிக்கிறோம் நன்னாக இருக்கிற போது ஏதோ சந்தோஷப்பட்டோமா இப்போது இதுக்கு முன்னால் இப்போ சரி இப்போ தனியாக இருக்கிறதுனால துக்கமாக இருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறா சரி சரி தனியாக இல்லாமல் எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கப்போ சந்தோஷமாக இருந்தா எனக்கு அந்த சந்தேகம் பெருசாக வருது இப்போ உள்ளே வச்சுருக்கிறது துக்கமாக இருக்குதுன்னா சரி அந்த துக்கத்துக்கு இந்த துக்கம் அதிகமாக இருக்குதுன்னு நீ வெளியில் போகிறதும் துக்கம்தான் சுவாமி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பிசாச்சி மாதிரி வேலை பண்ணி அந்த சாமானை இந்த சாமானை வாங்கி எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சி பண்ணி ஒருத்தனுக்கும் திருப்தி வராமல் போய் எனக்கும் திருப்தி இல்லாமல் என்ன வாழ்க்கை அது அப்படின்னு அப்போவும் புலம்புகிற அப்புறம் திருநள்ளாருக்கு போகிற குச்சனூருக்கு போகிற இப்போ குச்சனூருக்கும் போக முடியாது திருநள்ளாருக்கும் போக முடியாது வீட்டுக்குள்ளேயே வந்துடுத்து இல்லையா இங்கேருந்தே குச்சனூர் திருநள்ளாறுன்னு நினச்சிக்க வேண்டியதுதான் ஏன்னா இப்போ அவருக்கே அது பிடிச்சி விடுத்த யாரும் வர முடியாது விஷேஷந்தானே அடுத்தது படிப்போம் விமுன விமு ஆசி வித்தோ ஆமா விமு வித்தியு யஜயுஜ்யோ மஹேஜ்ய கற்றுசிராங்கமாக விமுக்தமாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் விமுக்தி விமுக்தல் முத இருக்க என்ன சுவாவே விமுக ஆமா எஸ் சில பேர்லாம் பிறக்கிற போதே ஞானிகளாக பிறக்கிறார் அவாரையும் குறிக்கிறார் அந்த அர்த்தத்துலேயும் சொல்கிறார் ஸ்வபாவன விமுக்தா வாமதேவர் கபிலர் இந்த மாதிரி சில பேர்லாம் பிறக்கிறவர் சித்தானாம் கபிலோ முனிஹி கீதையிலையும் பகவான் அதாவது சாஸ்திரம் உபதேசம் இதெல்லாம் பண்ணி மோக்ஷம் அடையிறது ஜென்மாந்திரத்தில் படிச்சிருப்பாள் குருவெல்லாம் இருந்திருப்பான் இந்த ஜென்மாவில் பிறக்கிற போதே ஞானியாக இருப்பான் அப்படியே அர்த்தம் இன்னொன்று ஆத்மா எப்போவுமே நித்திய முக்தனாக தான் இருக்குது ஒரு அர்த்தம் அதாவது போன ஜென்மாவில் ஞானம் அடைஞ்சு இந்த ஜென்மாவில் ஏதோ விட்ட குறை தொட்ட குறை பிறக்கிறதையே ஞானியாக பிறக்கிறது அதெல்லாம் ரேர் கேஸ் ஆனால் பகவான் வஸ்து எப்படி இருக்குதுன்னா பிரம்மன் ஆல்ரெடி முக்தனாக தான் இருக்குது விசேஷன நம்ம தான் எல்லாம் சூப்பரிம்போஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஆக மோக்ஷம் மொத் பத்தனாயிருந்து முக்தனாகிறது கிடையாது சாதாரணமாக என்ன சொல்லுவா கடவுள் வந்து நித்திய முக்தன் இந்த ஜீவன் வந்து நித்திய பத்தன் நித்திய பத்தன் இல்லை அதான் ஒரு காலத்தில் பத்தனாகிருந்து இன்னொரு காலத்தில் முக்தனாகணும் இது வந்து துவைத்த மதங்கள் என்ன சொல்லுகிறது பகவான் எப்போவும் மோக்ஷத்திலே தான் இருக்கார் அவர் நிம்மதியாக தான் இருக்கார் எப்போவுமே நான் தான் சம்சாரியாக இருந்து அவரை பூஜை பண்ணி அவரோட அனுகிரகத்தினால இப்போ நான் மோட்சம் அடைஞ்சு விட்டேன்னா திரும்பவும் பந்தம் வராதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி என்ன அங்கே தான் நம்பிக்கை பேசாமல் இருங்கோம்பா அது வந்து நம்ம லா ஸ்ருதி அனுபவத்துக்கு விரோதம்னு அத்வைத சித்தாந்தி சொல்கிறார் அத்வைத சித்தாந்தி சொல்கிறார் நான் வந்து இப்போ பந்தனாக இருந்து பகவான் எனக்கு மோட்சத்தை கொடுத்துட்டாருன்னா திரும்பவும் பந்தத்தை கொடுக்க மாட்டாருங்கிறதுக்கு என்ன கேரண்டி நான் எவ்வளோ பூஜை பண்ணேனோ அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு மோஷம் கொடுப்பார இல்லையா ஏன்னா எதா கர்மா ததா பலம்னு சொல்கிறோம் கர்மா எவ்வளோ பண்ணியிருக்கியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ இருபத்தஞ்சாயிரம் டாலர் கொடுத்தியானா நீ ஸ்விம்மிங் பூலோட ஃப்ளைட்டில் துபாயிலேருந்து லண்டனுக்கு போகலான்னா ஃப்ளைட்டில் இந்த முங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே லண்டன் வந்துடும் சும்மா இருபத்தஞ்சாயிரம் டாலர் கொடுத்தது தான் பிரயோஜனம் போய் அதுக்குள்ளே போய் பிளேனில் போய் ஸ்விம்மிங் ஊரில் பார்ப்பேன் நம்ம ஊரில் நதி இவ்வளோ ஓடின்னு இருக்கு பகவான் இதெல்லாம் தானே அது ஒரு அது ஒரு கியூரியாசிட்டி பணம் வேறு இருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த மாதிரி இருக்கிறவனோட பணத்தை வாங்கிறதுக்கு தான் அந்த மாதிரி சிஸ்டமே வருது இல்லையா எல்லாம் மகா மகிமா எல்லாம் மாயா லீலா எதுக்கு சொல்கிறேன் கர்மா நான் வந்து எவ்வளவு தூரத்துக்கு பகவானுக்கு நாமாக சொன்னேனோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு மோட்சம் அது முடிஞ்ச உடனே பகவான் திரும்ப அனுப்பிச்சுட்டாருன்னா இல்லை இல்லை அனுப்ப மாட்டார்ன்னா என்ன கேரண்டின்னா அதில் தான் நீ ஸ்ரத்தை வைக்கணும்னா ஸ்ரத்த வைக்கிறதுக்கு லாஜிக் எல்லாம் கேட்கப்படாது அதனால தான் ஆதிசங்கரை சொல்கிறார் அது ஸ்ருதி எந்த ஸ்ருதி யுக்தி அனுபவத்துக்கெல்லாம் அதெல்லாம் நிறைய சொல்லுவார் ஸ்ருதியே சொன்னாலும் யுக்திக்கு பொருந்தலைன்னா நான் ஆமாம் ஸ்ருத்தியே சொன்னாலும் சரி ஆயிரக்கணக்கான ஸ்ருதி வந்து சொன்னாலும் நியாயோபிரும்மிஹித்ருதி லாஜிக்கலாக இருக்கணும் அதுவும் அப்படின் சொல்லின்றே போகலாம் அதெல்லாம் ஆக ஸ்வபாவேன விமுக்தா ஆஸ் ஆத்மா எஸ் பகவான் எப்போவுமே நேச்சுரலாகவே அவர் ஃப்ரீயாக தான் இருக்கார் அவருக்கு வந்து ஒரு காலத்தில் பந்தமாக முக்தி அடையலை நம்மளும் நினச்சின்னு ஜீவாத்மாவும் ஒரு காலத்தில் பந்தப்பட்டு ஒரு காலத்தில் மோட்சம் அடையிறதுங்கிறதும் சத்தியம் கிடையாது ஆஹா பந்தம் சூப்பர் இம்போஸ்டு பந்தம் வந்து மித்யா அப்படிங்கிறது ஸ்வபாவன விமுக்தா ஆத்மா எஸ்ய எஸ்ய ஈஸ்வரஸ்ய எப்போமே சொபாவமாகவே விடுபட்டிருக்கார் அவர் நித்திய முக்தகான்னு அர்த்தம் அப்புறம் விமுக்தஷ்ட அசௌ ஆத்மாச்ச ஒரு விடுபட்டவராகவும் இருக்கிறார் ஆத்மாவாகவும் இருக்கிறார் அப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாம் ரெண்டு அர்த்தம் சொல்லுற விமுக்தஷ்ட விமுச்சியத்தேன்னு கடோபனிஷத்தில் மந்திரம் இருக்குது இவன் விடுபட்டவனாகவும் விடு விமுட்சியத்தை அந்த காண்டெக்ஸ்டில் நம்ம சாதமாக சொல்கிற வழக்கம் விமுக்தகான்னால் ஜீவன் முக்தி விமுச்சியத்தேன்னா விதேக முக்தி விமுக்தஷ்ட விமுச்சியதே அப்படின்னா ரெண்டு வந்திருக்கேன் விமுக்தனாயிருந்து விமோச்சனம் அடையிறான் அப்படின்னு உபனிஷத்து சொல்லியிருக்கு அப்போ என்ன அர்த்தம் இருக்கிற போது சரீரம் மனசு புத்தியில் அபிமானம் இல்லாமல் இருந்துட்டு அப்புறம் ஷரீர மனசு புத்தியெல்லாம் போயிடுறது அவ்வளோ இது ஸ்ரு அடுத்து சர்வ்ஞ சர்வச்ச அசௌ ஜ இ சர்வ்ஞும் சர்வம் எதயம் ஆத்மா இது ஸ்ருத்தே சாதாரணமாக சர்வஜப்தத்துக்கு சர்வம் ஜானாத்தி இத்தி சர்வஜான்னு சொல்லுவோம் இங்கே அப்படி சொல்லலை ஆச்சாரியர் எல்லாமாகவும் இருக்கார் அறிவாகவும் இருக்காருங்கிறார் சர்வஸ்ட்யஷ்ட இ சர்வஜா எப்படி எல்லாம் அர்த்தம் சொல்கிறோம் பாருங்க சர்வம் ஜானாத்தீதி சர்வஜா எல்லாம் ஆம்னிஷியன்ட்டுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம் இங்கே அப்படி சொல்லலை ஹீஇஸ் எவ்ரி திங் அண்ட் ஹீஈஸ் கான்ஷியஸ்னஸ் அவர் எல்லாமாகவும் இருக்கார் அறிவாகவும் இருக்கார் ஆக அனைத்துமாக இருக்கின்ற அறிவுங்கிறார் அதாவது கான்ஷியஸ்னஸ் தான் இந்த மேனிஃபெஸ்ட் ஆகியிருக்கு பிகாஸ் ஆஃப் மாயா அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அதுக்கு அதுக்கு தான் சொல்கிறார் இதகம் சர்வம் எதாயம் ஆத்மா இவை இந்த ஆத்மாவே இவை இந்த எவ்ரி திங் This consciousness.. This consciousness எலோன் is everything. திங் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் ஆக இந்த உணர்வு தான் எல்லாமாக இருக்கிறது இந்த அறிவு தத்துவம்தான் எல்லாமாக இருக்கிறது சர்வஸ்ட அசௌஜ எல்லாமாகவும் இருக்கிறார் ஞகா ஞானஸ்வரூபமாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறார் அதுக்கு பிரமாணம் சொல்லிவிட்டார் இதகும் சர்வம் இதகும் சர்வம்னா இவை அனைத்தும் எது எதுன்னா யாதொன்று என்றால் அயம் ஆத்மா இந்த ஆத்மாதான் இவை அனைத்துமாக இருக்கிறது அப்படிங்கிற பிருகதாரண்ய ஸ்ருதியை கோட் பண்ணுற அப்புறம் அடுத்தது என்னது சர்வ யஜோ யஜ்ஜோ மஹேஜஸ்ச்ச கிருதத்ரம் சதாங்கதி சர்வதரிசி விமுக்தாத்மா சர்வஜோ ஞானமுத்தமம் ஜானமுத்தமம் ஒரே பதங்கம் உத்தமம் இது சவிசேஷணம் ஏக்கம் நாம இந்த விசர் இதில் தப்பு நாமந்தான் இருக்கணும் ஜானம் பிரகஷ்டம் அஜன்யம் सर्वस्य சர்வா சர்வ சமம் சாதகதம்தான் இருக்கணும் கரெக்ட் இந்த புத்தகத்தில் தப்பு இருக்கு சர்வசாதகமம் ஞானமுத்தமம் பிரம்மா சத்யம் ஞானமனந்தம் பிரம்மா இது ஜானமுத்தமம் கீதையில் இருக்குது பதினாலாவது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம் பரம் பூய் பிரவக்ஷியாமி ஜானமுத்தமம் யஜாத் முனையே பராம் சித்திமத்தம் இது கதா நினைக்கிறேன் எங்கள் ஆச்சாரியர் பாஷ்யத்தில் இருக்கும் அதாவது என்ன சொல்லுவார்னா உத்தமஃபலத்வாத் உத்தமம் ஞானம் அப்படிம்பார் பரம்புவ பிரவக்ஷாமி ஞானாநாம் ஞானம் உத்தமம் ஞானம் அப்படின்னு சொல்லி பதினாலாவது அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகம் மறுபடியும் சொல்கிறேன் அர்ஜுனா ஞானத்தை சொல்கிறேன் உத்தமமான ஞானத்தை சொல்கிறேன் ஞானத்துக்கெல்லாம் ஞானத்தை சொல்கிறேன் அப்படின்பார் இங்கே என்ன சொல்கிறார் ஞானம் உத்தமம் இது ஏதாத்து சவிசேஷனம் ஏக்கம் நாமனுட்ட ஆக ஞானம் உத்தமம் ரெண்டாக பிரிக்கப்படாது ஞானமுத்தமம் அப்படின்னு ஒரே நாமாங்கிறார் ஞானோத்தமாய நமஹா அப்படிதான் அர்ச்சனை பண்ணணும் ஞானோத்தமம் ஞானாயோத்தமாய நமஹா அப்படின்னு அர்த்தம் போட்டிருக்காரு ஞானாய உத்தமாய நமஹா ஞானோத்தமாய நமஹான்னு போடலாம் ஆனால் ஞானாய உத்தமாய நமஹா ஞானம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்ன பிரகிருஷ்டம் பிரகிருஷ்டம்னா உயர்ந்தது அஜன்யம் ரொம்ப முக்கியமான வேர்டு அதாவது உற்பத்தி ஆகறது இல்லைன்னு அர்த்தம் நம்ம மைண்டில் வர்ற நாலெட்ஜ் வந்து அது வந்து பான்ன் ஆறு இது அன்பான்ங்கிற அதனால் அஜன்யம்னு சொன்னால் பிறவாத அறிவுன்னு அர்த்தம் சைத்தன்யம் கான்ஷியஸ்னஸ் அஜன்யம் அனவச்சின்னம் அனவச்சின்னம்னால் என்ன அர்த்தம் அன்லிமிட்டெட் வரையறுக்கப்படாதது சர்வசிய எல்லாத்துக்கும் சாதகத்தமம் சாதகதமம்னால் எல்லாத்துக்கும் உபகாரமாக இருக்குது அதாவது நம்முடைய மனசில் உற்பத்தியாகிற புத்திக்கு எல்லாத்துக்கும் அது காரணமாக இருக்குது சர்வசிய சாதகத்தமம் சர்வசிய சாதகதமம்னால் எல்லாத்துக்கும் மாயைக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சாதகத்தமம் அந்த ஞானம் உத்தமம் அதுக்கு என்ன அர்த்தம் கடைசியில் கன்க்ளூஷன் என்னன்னா பிரம்ம படிச்சிட்டோம் இல்லையா பிரம்ம சரி ஞானம் உத்தமம்னு சொல்லிவிட்டேனே ஞானம்ங்கிறதுக்கு பிரகிருஷ்டம் உத்தமங்கிறதெல்லாம் சேர்த்துட்டார் பிரகிருஷ்டம் ஞானம் அதான் உத்தமம் ஞானம் ஆ ஞானமுத்தமம் பிரம்ம ஞானமுத்தமம் ஈஸ் இக்குவல் டு என்னது பிரம்ம அதுக்கு என்ன பிரமாணம் சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மா அனந்தம் சத்தியம் பிரம்ம அனந்தம் ஞானம் பிரம்ம அப்படின்னு உபனிஷத்தில் இருக்கு தைத்திரிய ஸ்ருதியில் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டார் இனி அடுத்தத பிறகு படிக்கலாம் இந்த அளவில் முடிச்சுடும் யஜ்ஞய்ச கிரதுசத்திரம் சதாங்கி சர்வதி விமுக்தோஜர்வோஜானமுத்தமம் யா ய மகேஜ்யா கிரூர்த்தி சர்வதி விமுக்தாத்மா சர்வ் ஜானமுத்தம அப்புறம் வந்து இதில் எத்தனை நாம நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இதில் பத்து அதில் ஒரு மூணு பதிமூணு நாமாக்களுக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம் நட்சத்திரி க்ஷமாக க்ஷாமா சமீகன நாலு 14 பதினாலு நாமாக்களுக்கு அர்த்தம் பார்த்தாச்சு தொடர்ந்து படிக்க படிக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் பூர்த்தி பண்ணுறேன் விஷ்ணு ஜெஷ்ணும் மகாவிஷ்ணு பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் ஷோத்தமோஸ்நன்மூத்தே சகசிரபாட்சிபாஹவே சகசிரியா சகசிரோட்டியு நம கோவிந்தநீர சமூகத்தின் நன்மையை முன்னிட்டு நாம் எல்லோரும் வழக்கமான செயல்பாடுகளிலிருந்து இருக்கிறோம். பாரத நாட்டு மக்கள் அனைவரும் வழக்கமான செயல்பாடுகளிலிருந்து விலகி அவரவர்களுடைய இருப்பிடத்திலேயே இருக்க வேண்டுமென்று அரசாங்கம் அன்போடு வேண்டிக் நாம் எல்லோரும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று எண்ணாதீர்கள் என்று பிரதம மந்திரி அன்போடு வேண்டிக் கொண்டிருக்கிறார் நம் அனைவருடைய ஒற்றுமையை அவரவர்கள் இரு இருக்கும் இருக்கும் இருப்பிடத்திலிருந்து உணர்த்த வேண்டும் என்பதே அவருடைய அன்பான வேண்டுகோள் அவரவர்கள் இருக்கும் இடத்தில் இருந்து இந்த நோய் ஒற்றுமை உணர்ச்சியோடு அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய பிரார்த்தனை தனிமையை கடைபிடித்து ஒற்றுமையை உணர்த்துவோம் நாட்டு மக்கள் அனைவரும் அவரவர்களுடைய இருப்பிடத்திலிருந்து கொண்டு நாட்டின் ஒற்றுமையை உணர்த்தி அரசாங்க வடிவமாக இருக்கும் ஆண்டவனுக்கு வணக்கத்தையும் நன்றியையும் சமர்ப்பிப்போம் உணர்ச்சி பூர்வமாக நாம் செயல்படலாகாது அறிவுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் தோன்றி இருக்கும் பிரச்சனையின் ஆற்றலை உணர்ந்து அதற்கேற்றவாறு நாம் செயல் புரிந்து பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அறிஞர்களுடைய ஆலோசனையை ஏற்று உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வாழ்க்கையை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்று இதை கருத வேண்டும் சமூகம் பலதரப்பட்டது சிறிதளவும் பண்படாத மனிதர்கள் பண்பட விரும்பாத மனிதர்கள் பண்பட விரும்புகின்ற மனிதர்கள் பண்பட விரும்பினாலும் அதற்கான அறிவுரையும் அதை வழிநடத்துகின்றவர்களும் கிடைக்காத தன்மை அவைகள் கிடைத்தாலும் நீண்டகால பழக்கத்தினால் தீய பண்புகளிலிருந்து விலக முடியாத தன்மை காலப்போக்கில் பண்பாட்டிலே உயருதல் பண்பாடுகளை வளர்த்து கொள்ள வளர்த்து மனிதர்கள் பண்பட்ட மனிதர்கள் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி வரும் காலத்தில் நாம் எல்லோரும் சிறந்த பண்பட்ட குடிமகன்களாக பிரஜைகளாக வருங்கால தலைமுறைக்கு முன் மாதிரியானவர்களாக வாழ இறைவன் அருள் புரிவாராக அரசாங்கத்தின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு பெரும்பாலும் அவரவர்கள் இடத்திலேயே இருந்து கொண்டு ஒற்றுமை பலத்தை வருங்கால தலைமுறைக்கு வாழ்ந்து காட்டுவோமாகும் அரசாங்கத்தின் சிறந்த ஆணைகளுக்கு நாம் கட்டுப்படுவோமாக மனம் போன போக்கில் வாழ்வது உண்மையான சுதந்திரம் அல்ல நமது உடம்பையும் மனதையும் அறிவின் துணை கொண்டு கட்டுப்பாட்டில் வைக்க இயலுவதே உண்மையான சுதந்திரம் நம்முடைய உடலும் மனமும் நம் வசம் இருக்கட்டும் இறைவா அனைவரும் அறிவு பூர்வமாக உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நாட்டிற்கு நன்மை புரியும் பெரியோர்களின் கட்டளைக்கு கீழ்ப்படிய அருள் புரிவாயாக நாங்கள் அனைவரும் கட்டுப்பாடோடு வாழ அருள் புரிவாயாக கட்டுப்பாடே கடவுள் கடவுள் கட்டுப்பாட்டின் உருவமாகத் திகழ்கிறார் கடல் கட்டுப்பாட்டிற்கு கட்டுப்பட்டு அடங்கியிருக்கிறது அணையில்லாமல் கட்டுப்பட்டு இருக்கிறது பூமி கட்டுப்பாட்டிற்குட்பட்டு சுழன்று கொண்டிருக்கிறது பிரபஞ்சம் அனைத்தும் நியதிக்கு கட்டுப்பட்டு இயங்குகிறது நானும் समूह अरसाण की कटपड़व धर्मो विश्वस्य जगत प्रतिष्ठा लोके धर्मिष्ठं प्रजा उपसर्पन्ति, धर्म्ठा उपसर्पति सर्वं प्रतिष्ठितं, धर्म धर्मं प्रतिष्ठ वदन्ति, பிரபஞ்சம் அறத்தை சார்ந்து நிலை பெற்றுள்ளது தர்மத்தில் பிரதிஷ்டையாகி உள்ளது கட்டுப்பாடோடு வாழ்கின்றவனை அமைதியான வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்கள் சார்ந்திருக்கிறார்கள் கட்டுப்பாடு பல்வேறு தவறான நிகழ்வுகளை நீக்குகிறது தர்மத்தில்தான் தான் உண்மையான அமைதியும் ஆனந்தமும் நிலை அறத்தான் வருவதே இன்பம் தர்மாய நம மோ ர रक्षति ிர்த்தி எங்கம் கட்டுுப்பாடு எனம் தர்ம வியபிட்டு சர்வத்திர தர்ம வியாப்னோத் கட்டுப்பாடு எங்கும் பரவட்டு விருப்பு வெறுப்புகள் முதலான உணர்ச்சிகள் அழியட்டு மேஸ்வரா நமோ நம लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्तासुखिनो लोकास्समता सुखिनो लोकास्समस्ता सुखिनो शातिशाशाति लोका हरि ओम शांते शांते ही हरी ही ஆதி குருநாச்சுவீ ஜ